சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமையுலாப்பா பிரீதித்தல பிரபுர்னவர் சொல்கிறார் ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் ராஜா கேட்டார் இந்த மாயை எப்படி கிடக்கிறதுன்னு அதுக்கு அவர் உபாயம் சொல்கிறார் பக்தி தான் உபாயம் இது வரைக்கும் அதை தான் சொன்னார் ஆனாலும் வைராகியத்தோட குருக்கிட்ட போகணுங்கிற மாதிரி இப்போ சில விஷயங்களை சொல்கிறார் முதல்ல சொன்னார் பிரபுத்தர் இந்த கர்ம பலனெலாம் எப்படி மாறுறதுங்கிறத கவனித்து பார்க்கணும் அப்படின்னார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் எப்பா நமக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுறது இந்த வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தில் இருக்கிற தோஷத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அனுபவிக்கிற சந்தோஷத்தில் என்னெல்லாம் தோஷங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தம் படும்படி இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுற அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணம் இருக்கே அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைய வேண்டியிருக்கு அது மாத்திரம் இல்லை அந்த பொருள் கொடுக்குறவங்களும் சரி வாங்கிக்கிறவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே சாந்தி கிடையாது என்றைக்குமே வருத்தத்தை தான் கொடுக்கறது ஆதிசங்கரை சொன்னார் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுக லேச சத்தியம் இந்த அர்த்தம் வந்து ஒரு நாளும் கொஞ்சம் கூட சுகம் கொடுக்கறது கிடையாது அந்த சுகம் கொடுக்குற மாதிரி ஒரு பிரமே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமில்லை சில சமயம் தவறான வழியில் செல்வத்தை ஈட்டுறதுனால தனக்கே ஆபத்தாகவும் வருது நம்ம பார்க்குறோம் எத்தனையோ பேர் இந்த பொருளாதாரத்துக்காக கொலைகள்லாம் பண்ணுறது பெரிய பெரிய வியாபார நிறுவனங்கள்லாம் கூட இப்படிலாம் நடக்கிறதுன்னு நம்ம அங்கங்கே கேள்விப்படுகிறோம் ஆக நம்ம அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறோம் எப்படியோ சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தினமும் கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி அறியாமையினால நமக்கே சாவை கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டு நாம் என்ன பண்ணுறோம்னா வித்தேன சாதிதைஹி நம்மளும் முயற்சி பண்ணி எல்லாம் எப்படி இல்லாமல் அந்த பணத்தை பணமாக்குறோமே பணத்தை பணமாக்குறதுல இன்னும் பணத்தை கூட்டணும்னு நினைக்கிறோம் அதுலேயும் சிரமங்கள்லாம் இருக்குது அதனால் என்னாகிறது சலைகி கிரகாபத்தியாப்த பசுபிகி நிலையில்லாததைதான் நம்ம ஈட்டுறோம் உறவுகளாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் பசுக்களாக நிலையில்லாத பொருளை பற்றியே வாழ்நாள் முழுந்து நினைச்சுன்னு இருக்கும் நிலையான பொருளை நினைத்து நிலையில்லாத பொருளை பற்றிய சிந்தனையிலேருந்து விடுபடுறதுக்கு நாம் தயாராக இல்லை அதனால் கிரகாபத்தியாப்த வீடு குழந்தைகள் பந்துக்கள் பசுக்கள் இவைகளால் காப்ரீத்தி துர்லபேன ஆத்மிருத்யுனா ஆப்தேன வித்தேனன்னு போட்டுக்கணும் ஆ நித்தியார்த்தித்தேன வித்தேனை ஆத்ம மிருத்யுனா வித்தேனை துர்லபேன வித்தேன இதனால் கிடைச்ச பணத்தை கொண்டு சாதித்தைஹி சலைகி கிரகாபத்தியாப்த பசுபிஹி நம்ம என்னத்தை எல்லாமோ பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தினால வீடு வாசல் ஒற்றார் உறவினர் இதெல்லாம் அடைஞ்சிருக்கோம் நெஞ்ச தொட்டு சொல்லு பார்ப்போம் மனசில் ஆழமாக உண்மையிலே நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு பார்த்தா இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கேட்டிருக்கார் எனவே வைராக்கியத்தை அடையணுங்கிறது கருத்து இனி அடுத்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் பற்றி வரப்போகிறது அதை நாம் பிறகு பார்க்கலாம் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன் நித்யார்த்தி வித்தேன துர்லபேனாத்ம மிருத்யுனா பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக